பிரடபாத்ி கை ஃபலாந்தோக்கூதந்தோயி ஷாபய अनुमोदामहेवयं மே வயதமோனர் அைத்த சரி என்பதை நன்கு புரிந்து கொள்வதற்காகவும் துவைதம் தவறு என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் இந்த பிரகரணத்தில் உள்ள கார்கைகளையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் முதல்ல முறையாக அத்வைத உபதேச குருவாகிய நாராயணனை வணங்கி பிறகு அத்வைத ஞானத்தையே வணங்கி பிறகு துவைத்திகளுடைய கருத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த துவைத்திகளுடைய கருத்து நிறைய இருக்குது அதில் ரொம்ப பிரதானமான துவைத்திகள் இந்த சாங்கியர்கள் நையாய்கர்கள் இந்த சாங்கிய நையாய்களுடைய இவர்கள் தான் ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறார்கள் எனவே அவர்களை நாம் அவர்களுடைய கருத்தை நாம் நிராகரிச்சாச்சுன்னு சொன்னால் மற்ற கருத்துக்கள் தானாகவே நிராகரிக்கப்பட்டதாக ஆகிவிடும் எனவே அவர்களுடைய கருத்தை எடுத்துக்கொண்டார் அதில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஒரு சாரார் சாங்கியர்கள் இருக்கிறதிலிருந்து பிறப்பு தோன்றுகிறது இருக்கிறதிலிருந்து பிறக்கிறது என்று சொல்லுகிறார் அதாவது இருக்கிற குடம் தான் தோன்றுகிறது காரணத்தில் இருக்கின்ற காரியம்தான் காரியமாக வடிவெடுக்கிறது ரொம்ப இந்த சொல்ல ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லாட்டி நமக்கு குழப்பம் வந்துடும் ஆக இருக்கிற குடம் வருகிறதா இல்லாத குடம் வருகிறதா இருக்கிற பானைன்னு சொன்னாலும் தப்பு இல்லை இருக்கிற குடம் வருகிறதா தா இல்லாத குடம் வருகிறது என்பது அசத்தியவாதம் இருக்கிற குடம் வருகிறது என்பது இந்த உலகத்துக்கு இந்த உலக படைப்பை பற்றி ஏதோ சொல்லி ஆகணும் நமக்கு அப்படி எல்லாரும் ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானிகளும் சயின்டிஸ்ட் சொல்றோமே அவர்களும் இதில் ஏகப்பட்ட கொள்கை உலகம் எப்படி தோன்றியது இந்த கேள்வி அவர்களுக்கு இருக்கு இந்த உலகம் எப்படி தோன்றியதுங்கிறது நமக்கு இருக்குது ஏன்னா நம்ம சாஸ்திரத்தில் சில விஷயங்களை பற்றி பேசி ஒரு தரிசனம்னு சொன்னால் அந்த தரிசனத்துக்கு சில கிரமங்கள் இருக்கு அதாவது ஜீவனுடைய ஸ்வரூபத்தை சொல்லணும் ஜெகத்தோட ஸ்வரூபத்தை சொல்லணும் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை சொல்லணும் பந்தத்தோட ஸ்வரூபத்தை சொல்லணும் பந்தத்தோட காரணத்தை விளக்கணும் மோக்ஷத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்லணும் மோக்ஷ காரணத்தை விளக்கணும் இத்தனை விஷயமும் சொன்னாதான் அது தரிசனம் ஒரு தரிசனத்துக்குள்ளே இத்தனை டாபிக் ஏழு சொல்லலாம் சில சமயம் ஆறு கூட சொல்லுவோம் ஏழு வச்சு ஜீவாத்மான்னா என்னன்னு சொல்லணும் பரமாத்மான்னா என்னன்னு சொல்லணும் ஜகத்துனா என்னன்னு சொல்லணும் எங்க மதத்துல இல்லைன்னா இல்லங்குறது நீ சொல்லும் ஏன் இல்லைங்கிறது காரணம் நீ சொல்லணும் இப்ப சாங்கிய மதத்துல கடவுள் கிடையாது ஈஸ்வரனே கிடையாது சாங்கிய மதத்தை வந்த யோக மதத்துல ஈஸ்வரன் இருக்கு அதனால கபிலருடைய மதம் நிரீஸ்வர சாங்கியம் பதஞ்சலியினுடைய மதம் சேஸ்வர சாங்கியம் ஈஸ்வரனை ஒத்துக்கின்ற சாங்கியம் பதஞ்சலியினுடைய மதம் யோக யோக மதத்துக்கு இன்னொரு பேருவரசாங்க கபில முனியுடைய பரமாத்மாவை பத்தி பேசணும் இருக்காரா இல்லையா இல்லைன்னா எப்படி இல்லை எல்லாம் சொல்லி சும்மா மொட்டையா இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்காருன்னா எப்படி இருக்கார் எப்படி இருக்காருன்னா அர்த்தம் அவருடைய அந்த ஈஸ்வரனுடைய லட்சணம் என்ன எல்லாம் சொல்லி ஆகணும் ஈஸ்வர இந்த மூணு தனித்தனியா போட்டு ஜீவஸ்வரூபம் ஈஸ்வரஸ்வரூபம் ஜகத் ஸ்வரூபம் விளக்கப்படணும் அதே மாதிரி நம்ம கஷ்டப்படுறது தன்மையை விளக்கணும் பந்த ஸ்வரூபம் நம்ம பந்தம்னா என்ன நம்ம படுற அவஸ்தைகள் மாத்திரம் சொன்னா போறாது புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனநீ ஜேனம் இந்த சம்சாரம் இருக்க இந்த சம்சாரத்தினுடைய ஸ்வரூபம் என்ன இது எப்படிப்பட்டதாக இருக்கிறது சுகம் கிடைக்கும் கிடைக்கும் நினைச்சே ஏமாத்ததாகவே இருக்கு அப்படிலாம் சொல்லணும் ஆஹ சுக இந்த சம்சாரத்தினுடைய ஸ்வரூபம் பந்தத்தினுடைய பந்தம் சம்சாரம் பந்தத்தினுடைய ஸ்வரூபம் பந்த காரணம் என்ன வந்த காரணம் என்ன மோக்ஷரூபம் என்ன மோக்ஷ எல்லாம் விளக்கி சொன்னா தான் தரிசனம் இந்த ஏழு டாப்பிக்கும் எந்த புஸ்தகத்தில் இருக்கோ எங்களுடைய கருத்து ஜீவனை பற்றி எங்களுடைய கருத்து ஜகத்தை பற்றி எங்களுடைய கருத்து கடவுளை பற்றிய எங்களுடைய கருத்து துன்பத்தை பற்றிய எங்களுடைய கருத்து துன்பத்திற்கு காரணமான கரு காரணமான காரணம் எது என்பது பற்றி எங்கள் கருத்து அப்புறம் வந்து துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான காரணம் எது துன்பத்திலிருந்து விடுபட்ட இன்ப கருத்து எங்களுடைய கருத்து இது அதற்கான காரணம் இது அதை பற்றி எங்களுடைய கருத்து அப்படின்னு ஒரு சொல்லி ஆகணும் இதுல எதுக்கு இதை பத்தி பேசுறேன்னா ஜெகத்தை பற்றி எங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு பெரிய குரூப்பா இருக்கு உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னா நாங்க ஒரு கருத்து வச்சிருக்கோம் இதுபடிதான் தோன்றியது நீங்க ஏதாவது ஒரு குரூப் கேட்டீங்கன்னா நாதத்துல இருந்து பிந்து வந்தது பிந்துவில இருந்து கலை வந்தது அதுல இருந்து அது வந்தது அப்படின்னு சப்த பிரபஞ்சத்தை வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு குரூப் சொல்லுவாங்க இப்படி எல்லா இதுவும் நம்மள்ட இருக்கு சாஸ்திரங்கள்ல புராணங்கள் எடுத்தா சிருஷ்டியை பத்தி பேசிருக்கு மனு வந்து சிருஷ்டியை பத்தி பேசுறார் யாருதான் சிருஷ்டியை பத்தி பேசல எந்த உபனிஷத்தும் சிருஷ்டியை பத்தி பேசாம இல்லவே ஆனா உபனிஷத்துக்கு சிருஷ்டி சொல்றதுல ரொம்ப முக்கிய நோக்கமா சிருஷ்டி காரண பிரம்மனை பத்தி சொல்றது ரொம்ப நோக்கமா உப நிஷத் என்ன பதத்துக்கு என்ன அர்த்தம் சேதிக்கிறது நாசம் பண்றது நிச்சய ஞான bhavet Upanishad ஒரு ஸ்லோகம் சொல்றது எத்தனையோ ஸ்லோகம் இருக்கு அதுல இது ஒண்ணு உபநியேமத்மான புரிய வச்சு அந்த கடவுளுக்கும் ஜீவாத்மாவுக்கும் வேற இல்லைங்கிறத புரிய வச்சு அதன் மூலம் அஜானத்தை நீக்கி அஜ்யானத்துடைய விளைவாகிய பந்தத்தையும் நீக்கிறதா உபனிஷத்துக்கு தாத்பரியம் ஆஹ் உபனிஷத்துக்கு சாதகனுடைய பந்தத்தை நீக்கிறதுல தாற்பயமா சிருஷ்டியை பேசுறதுல தாற்பயமா சிருஷ்டியை சாதகனுடைய பந்தத்தை நீக்கிறதுல தாற்பயமா பந்தத்தை நீக்கிறதுலதான் தாற்பயம் அப்படி பந்தத்தை நீக்கணும்னா அவனுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு தெரியாததும் நிறைய இருக்கு தெரிஞ்சதில் நிறைய சந்தேகமும் இருக்கு சந்தேகம் போகாத வரைக்கும் ஞானம் எங்கே திருடமா போறது மனநம் பண்ணிண்டே இருந்தாகணும் மனநம் பண்ணினாத்தான் முனிவனாக முடியும் இல்லாட்டி மனநான் முனி முனி நேசா ஆய மௌன பாண்டித்ய திஷாசே ப்ரதார அஹ பாண்டித் நவித்திய நன்மீ அந்த ஜானத்திற்கு நிதிதாசம் பாண்டித்தம் நவி மனம் பண்ணி நிதியாசனத்தை பேசிட்டு மறக்க கூடாது உபரிஷத்துல சிருஷ்டி எப்படி வந்ததுன்னா சிருஷ்டியை பத்தி ரொம்ப ஒண்ணும் பெரிய விசாரம் இல்லை இதம் சர்வம் ஓங்காரஹா ஏவ இதவஹாரம் அக்ராஹ்யம் அலக்ஷனம் சொன்னதுனால கௌட பாதாச்சாரியர் பிடிச்சிருக்கார் ஸ்ட்ராங்கா மாண்டுவதை வேற எந்த உபனிஷத்துக்கும் கவுடபாதாச்சாரியர் ஏன் கமெண்ட்ரி எழுதலை அதுவும் யோசிச்சு பார்க்கணுமோ இல்லை கெளட பாதாச்சாரிய தெரியாதா என்ன மற்ற உபனிஷத்துலேருந்து கோட் பண்ணலை இங்க கொட்டேஷன்லாம் கொடுக்கலையா என்ன மற்ற உபனிஷத்து மந்திரங்களை எல்லாம் மேற்கோளாக உபனிஷத்து மாண்டூக்கிய உபநிஷத்தை வச்சுதான் அஜாதிவாதத்தை சொல்ல முடியும் மாண்டிக்கிய உபனிஷத்துடைய தாற்பயம் வந்து சிருஷ்டியவே நிஷேதம் பண்றது தான் அம் அணம் அச்சித்யம் அவ்யபேஷம் ஆம பிரத்யசாரம் அதுவை அவருக்கு ரொம்ப அது ஆதாரிய வச்சுருக்காரு ஆனா நம்ம மத்த உபனிஷத்தெல்லாம் என்னன்னா இப்ப வந்து எந்த உபனிஷத்தை நினைப்பீர்கள் மோஷத்தை அடையறத்துக்கு மாண்டூக்கிய உபனிஷத் ஒன்னே போல் அது கௌடபாத காரிகை சேர்த்து தான் சொல்லீர்களும்னு நினைக்கிறேன் ஆனா உபனிஷத்துல அந்த தாத்யம் தெவாகவே இருக்கு ஆனால் அது நல்லா தெளிவு மேலும் மேலும் விளக்கி சொல்லலைன்னா புரியாது அதுக்காக இவ்வளவு பரிசிரமப்பட்டு கௌடபாதாச்சாரியார் அனுகிரகம் பண்ணியிருக்கார் தானே சொல்கிறார் என்னது சங்கராச்சார் சொல்கிற போது என்ன பிரஜா வைசாக்க வேத குபித ஜலநிதே வேத நாமந்தரஸ்தம் உபனிஷத்தை எல்லா உபனிஷத்தையும் கடைஞ்சிருக்கார் ஆனா கடைஞ்சாரோ கடைஞ்சார் இப்படி கடைஞ்சுட்டார் இந்த மாண்டு பன்னெண்டே மந்திரத்தை வச்சு நூன்று தயிர வச்சு கடைஞ்சி இவ்வளவு எடுத்த எப்படி இருக்கும் அவிரத ஜன கிர சமுத் இந்த சம்சாரத்துக்கு ரொம்ப சத்திய கொடுத்து திண்டாடி ஜனங்களை பார்த்து அவிரத ஜனன கிராக கோரே சமுத்ரே இந்த ஜனங்கள் எல்லாம் அப்படி மூழ்கி இருக்கிறார்கள் பூதானி ஆலோக்கிய பூதானின் என்ன அர்த்தம் நம்ம தான் நம்மளை பார்த்து பூதானின் குண்டு உயிர்கள் ஜீவர்கள் மனிதர்களை எல்லாம் பார்த்து இந்த சம்சாரத்துல உழல்ற மனிதர்களை எல்லாம் பார்த்து ஆவிரத ஜனன கோரே சமுத்திரே பூதானி ஆலோக்கிய கருண்யாத்து அமிர்தம் அப்படியே இந்த அமிர்தத்தை எடுத்துன்னு வந்திருக்காரப்பா அமரகி துர்லவம் தேவலோகத்திலேருந்தா அமெரிக்கா இருந்தா கிடைக்குமா இது சும்மா உதாரணத்தாச்சும் அமெரிக்காவே தேவலோகம் அது ஒரு விசேஷமான நிரகம் தான் அது பார்க்கறது எப்படி தெரியுது ஆகையனால அது ஒரு விசேஷமா இருக்கு அது அது தெரியாது நர காயே அப்போ அது நமக்கு இல்லாடி சங்கராஜர் இப்படி பண்ணுவாரா பூஜிக்கப்பட வேண்டியவர்களெல்லாம் பூஜிக்கப்பட வேண்டியவர் எங்கள் பரமகுருநாத் பூஜ்யாபி பூஜ்யம் அமுன் பரமகுரு நத்தோஸ் பொத்து பொத்துன்னு விழறேன் எங்க குரு பரமகுரு காலில் சொல்றா அஸ்மி நமஸ்காரம் பண்றேன் நமஸ்காரம் பண்றேன் நமஸ்காரம் பண்றேன் என்னன்னா அஜாதி உபதேசம் பண்ணினார இல்லாட்டி இந்த சிருஷ்டியில எங்கேயோ ஒரு மில்லிகிராம் இருக்கும் போல் ரிகேசம் உண்மையா இருக்கும் போல் நல்லா ஒண்ணும் கிடையாது சிருஷ்டியே கிடையாதுன்னு சொல்றதுக்காக வேண்டி இவ்வளவு பரிசிரமும் ஆனால் அனுபவிச்சு இப்படி இருக்கு நம்ம வந்து பானையா இருக்குன்னா மண்ணா இருக்கா பானை இருக்கிறதா மண் இருக்கிறதா என்ன சொல்லுவோம் மண்ணுதான் பானை மாதிரி தெரியும் ஆனால் ரெண்டு வஸ்தும் இல்லை பானைக்கு பானைங்கிற சொல்லுக்கு பொருளே இல்லை மண்ணுங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்கு ஒரு சொல்லுக்கு பொருள் இருக்கு இன்னொரு சொல்லுக்கு பொருள் இல்லை பொருள் இல்லாத சொல் பொருளற்ற சொல் இல்லையா பொருள் இல்லாத சொல் பொருளற்ற சொல் ஆகவே அந்த சொல்லை நீக்கிடணும்னா என்ன பண்ணணும் அந்த பொருள் உண்மையிலேயே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் வெறும் சப்த மாத்திரம்தான் உலகம் உலகம் நீ நான் யுஷ்மத் பிரத்யா அஸ்மத் பிரத்யா நீ நானு இந்த அனாவசியம் இது இருக்கிற வரைக்கும் யாருக்கும் நிம்மதி இல்லை அது பகவானை பார்த்து சொன்னாலும் சரி பகவானை பார்த்து நீ நான் அப்படின்னா என்ன சொல்றது நீ எல்லாம் வல்லவன் அப்படின்னா போச்சுன்னு அர்த்தம் நான் ரொம்ப மட்டம்னு ஆயிடுச்சு அவர் சொல்றார் நீயே நான் அப்படிங்கிறார் அது எனக்கு புரியலையே படிச்சு கேட்டுண்டே புரியும் ஓ இந்த ஸ்லோகங்கள்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் வருவோம் இதுல இருந்து என்னென்ன ஒரு கருத்தை ரொம்ப அழகாக வச்சுட்டு இருக்கார் கௌடபதர் அத்வைதம் விவாதத்திற்கு உரியது அல்ல அத்வைதம் விவாதத்திற்கு உரியது அல்ல இருப்பினும் விவாதம் பண்ணுகிறோம் அத்வைதம் விவாதத்திற்கு உரியது அல்ல என்பதை புரிந்து விவாதம் தேவைப்படுகிறது எப்படின்னு வரும் அப்புறம் விளக்க முடியாதுங்கிறத விளங்கிப்போம் விளக்க முடியாதுங்கிறத விளக்கினாதான் விளக்க முடியாதுங்கிறத விளக்கிக்க விளக்கிக் கொள்ள முடியும் போது விளங்கிக் கொள்ள முடிவது போல விளக்க முடியாதது என்பதை விளக்கினால் தான் விளக்க முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் கரெக்ட் தானே தெளிவா தானே சொல்லிருக்கேன் அது விளங்கிறது அது விளங்கிக் முடியும் அதே மாதிரி இங்கே என்னன்னா விவாதம் தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு விவாதம் தேவைப்படுகிறது ஆகவே உண்மையில் விவாதம் தேவையில்லை எப்பொழுது தெரியும் விவாதம் தேவையில்லை என்பது விவாதம் பண்ணி முடித்த பிறகு தெரியும் இது விவாதம் தேவையில்லை எந்த கோணத்தில் வேணாலும் என்ன சொல்றார்க்காக வேண்டி விவாதம் பண்ற மாதிரி இருக்கு ஆனா வாஸ்தவம் அவர் சொல்றார் இது விவாதத்திற்கு அப்பாற்பட்டது விவாத அதிதஹா வாத அத்தீ இது வாதத்துக்கு அப்பாற்பட்டது வாக்குக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றோம் அதேதான் இது வேற பாஷம் இது வேற ஒரு கோணத்தில் அப்பாற்பட்டது தமிழ்ல ஒன்று சொல்றாங்க கண்டவர் அப்பநிஷத்துல மூடி வச்சுட வேண்டிதான் இதெல்லாம் விண்டு போயிடுச்சு விண்டத விண்டதை போய் படித்தா கண்டம் காண முடியுமா அப்படி அர்த்தம் இல்லை விண்டிலருங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா வேற்றுமைப்படுத்த மாட்டார்கள் உண்மையை உணர்ந்தவர்கள் வேற்றுமையை மதிக்க மாட்டார்கள் உண்மையை உணர்ந்தவர்கள் வேற்றுமையை அளவுக்கு மீறி மதிக்க மாட்டார்கள் துன்பம் தருகிற அளவுக்கோ அதில் போய் மூழ்கி போகமாட்டார்கள் உண்மையை கண்டவர்கள் வேற்றுமையில் ஆழ்ந்து செல்ல மாட்டார்கள் உண்மையை உணர்ந்தவர்கள் வேற்றுமையில் ஆழ்ந்து செல்ல மாட்டார்கள் வேற்றுமையில் ஆழ்ந்து செல்பவர்கள் உண்மையை உணர மாட்டார்கள் இல்ல நம்ம பாஷையில் போடலாம் இதெல்லாம் அருள் விருந்தில் போடலாம் இல்லையா வேற்றுமையில் ஆழ்ந்து செல்பவர்கள் ஒற்றுமையை உணர முடியாது அடைய முடியாது உணரமாட்டார் ஒற்றுமையை உணர்பவர்கள் வேற்றுமையை வேற்றுமையை பொருட்படுத்த மாட்டார் கண்டவர் தோசையை விண்டு போடுங்கிற பாத்தீங்களா தோசைய பாதி விண்டு அந்த அர்த்தம் விண்டிலர் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் இல்லை நம்ம என்ன நினைச்சிட்டோம் கூற முடியவில்லை தப்பா அர்த்தம் பண்ணிட்டோம் கூற முடியவில்லைங்கிற அர்த்தம் இல்லை கூற முடியவில்லைங்கிற கூற முடியல என ஓங்கிணேன் வேதம் விண்டிருக்கு வேதம் விண்டிருக்கு வேதத்தினால மெய்பொருள் வெள்ளப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லலேன்னா உங்களுக்கு மெய்ப்பொருளே தெரியாது பரம்பொருள் உயர்ந்ததா வேதம் உயர்ந்ததா குருநாதர் உயர்ந்தவரா எப்படி இருக்கு பாருங்க என்ன வேதம் உயர்ந்ததா கடவுள் உயர்ந்தவரா குருநாதர் உயர்ந்தவரா என்ன முதல்ல குரு தான் அப்புறம் சாஸ்திரம் அப்புறம் அப்படிதான் குரு இல்லைன்னா நமக்கு சாஸ்திரம் புரிய போகிறது இல்லை சாஸ்திரம் இல்லைன்னா கடவுள் விளங்க போறதில்லை ஐக்கியமாவது ஞானமாவது இருந்தால் தானே ஐக்கியத்தை பார்க்கறதுக்கு இருக்க இப்ப இந்த கண்டவர் விண்டிலருக்கு அர்த்தம் சொல்லிவிட்டேன் கண்டவர் கண்டிலர் புரியறதில்லை இப்போ ஆக என்னால நீங்க இனிமேல் உபனிஷத்துல மூடி வச்சுடாது எல்லா உபனிஷத்தை படிச்சாதான் காண முடியும் இப்ப இத என்ன பண்ணார்னா இவர்களுடைய கருத்தை எல்லாம் சொல்லி பதில் சொல்றார் இவங்க ஒரு ஒருத்தரும் பேசிக்கிறாங்க வாதத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு பேசினேன் வாதத்துக்கு அப்பாற்பட்டது சொக்கு அப்பாற்பட்டது நம்ம மனனத்துக்காக இது தேவைப்படுகிறது இந்த கருத்துக்கள் மனநத்துக்காக நம்முடைய ஞான பலத்திற்காக சரியானதை சரி என்று புரிந்து கொள்வதற்காக தவறானதை தவறு என்று தெளிந்து கொள்வதற்காக இந்த வாதம் தேவைப்படுகிறது ஆனா என்ன சொல்லிட்டார் அவர்களோட நாம வாதம் பண்ணல என்று ஏன்னா நமக்கு வேலையே இல்லாமல் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட யாரோ ஒரு குரூப் எடுத்துக்கிட்டு நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டு பேருக்கும் வந்து உலகம் உண்மைங்கிற எண்ணம் இருக்கு யாருக்கு சாங்கியர்களுக்கும் ஜெகத் சத்தியவாதிகள் அப்புறம் நையாய்கர்களும் ஜெகத் சத்தியவாதிகள் இந்த ரெண்டு பேரும் ஜகத் சத்தியவாதிகள் நம ஜெகத் சத்தியவாதியா மித்யாவாதியா ஜகத் மித்யாவாதி ஜெகத் மிதயாவாதியாக நமக்கு சிற்பிவாத ஒண்ணுமே தோன்றவே இல்லை கஷ்டித்னா தோன்றுவதில்லை பார்த்து வந்து என்ன கடைசியா முடிச்சார்னா இப்படி இருவரும் தைகி காப்பியமான அஜாத்தி பயம் அனுமோதாமகை அவர்கள் மறைமுகமாக அஜாதிவாதத்தையே விளக்குகிறார்கள் விளக்கப்படுத்துகிறார்கள் பிரகாசப்படுத்துகிறார்கள் அனுமோதாமகை அனுமோதாமக என்ன அர்த்தம் நாங்கள் ஆமா ஆமா ஓகே அப்படின்னு தலையாட்டுறோம் அனுமோதாமகை என்ன அர்த்தம் சரி என்று சொல்லுகிறோம் அவர்களோடு நாம் வாதம் பண்ணுவதில்லை ஏன்னா நம்முடைய மதத்தை ஹே சிஷ்யாக அவிவாதம் விபோதத்தை இது அவிவாதத்துக்கு அப்பாற்பட்டது என்று தெரிந்து கொள்ளுங்கள் இன்னும் இந்த கருத்து வரப்போகிறது தொடரப்போகிறது ஏற்கனவே அத்வைத பிரகடனத்தில் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஸ்லோகத்தில் சொன்னார் அங்க வந்து யுக்தியா ஜகத் சிருஷ்டி ஜெகத்து நிஷேதம் பண்ணப்பட்டது யுக்தினால அந்த மூணு ஸ்லோகத்தில் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருக்கே நாலு ஸ்லோகங்கள்ல ஸ்ருதினால ஜெகத் சிருஷ்டி நிஷேதம் பண்ணப்பட்டது சிருஷ்டி நிஷேதம் சிருஷ்டிய யுக்தியா நிஷேதம் பண்ணினார் இருபதுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மூணு ஸ்லோகம் மாத்திரம் அங்க பார்த்தோம் அங்க யுக்தியினால சிருஷ்டி நிஷேதம் பண்ணினார் அதே மாதிரி இங்கேயும் அதே கருத்தை திரும்ப ஞாபகப்படுத்துறார் சங்கராச்சாரிய சொல்ற அங்கேயே விளக்கி சொல்லிட்டோம் உக்தார்த்தானாம் ஸ்லோகானாம் இதிக உபன்யாசா சொல்லப்பட்ட ஸ்லோகத்தே மறுபடியும் இங்க சொல்றதுக்கு காரணம் பரவாதி பக்ஷா நாம் விரோத அனுமோன பிரதர் அவர்களால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் பண்ணி அதன் மூலம் நிரூபிக்கப்பட்ட யுக்தியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் சாங்கியர்கள் நையாயிகர்களுடைய மதத்தை நிராகரிப்பதற்கு எந்துக்திகளை பயன்படுத்துகிறார்களோ அதே யுக்தியை நாம் அந்த யுக்தியை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் நையாய்கர்கள் சாங்கியர்களை நிராகரணம் செய்வதற்கு என்னோட பாஷை புரியுறதில்ல சாங்கியர்களை நிராகரிப்பதற்கு எந்த ஒரு யுக்தியை பயன்படுத்துகிறார்களோ அந்த யுக்தியை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ன யுக்தி அங்கேயே நம்ம சொன்னேன் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டேன் சிருஷ்டி நாஸ்தி ந ஜாயத்தை சிருஷ்டி நாயத்தே என்ன மதத்துல இது சாங்கிய மதத்துக்கு சொல்லுவோம் நையாய சொல்றான் சிருஷ்டி ந ஜாயத்தை இதுதான் சாத்தியம் பட்சம் என்னதுன்னா சிருஷ்டி ஜகத்து ஜகத்து ந ஜாயத்தை அப்படியே வச்சுக்கோம் சிருஷ்டி நபதி சிருஷ்டிங்கிறது பட்சம் பவத்தின்னா இல்லை எதனால என்ன சத்வாத் திருஷ்டாந்தம் என்னென்ன ஆத்மவத்து போட்டு ஆத்மா எப்படி இருக்கிறது திரும்ப தோன்ற வேண்டியது இல்லை அது இருப்பதாலேயே அது திரும்பவும் தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை தோன்றியுள்ளது தோன்ற வேண்டிய அவசியம் இருப்பது தோன்ற வேண்டாம் இல்லாதது தோன்றாது இதேதான் திரும்ப திரும்ப வேண்டிய அவசியம் தோன்ற முடியாது யுக்தியை நான் இப்ப சொல்றேன் ஏற்கனவே சொன்னேன் கொஞ்சம் வேகமா சொன்னேன் சங்கராச்சாரிய அழகா சொல்லி இருக்க சங்கர பாஷ்யத்துல இது இருக்கு நீங்க பாக்குறதுன்னா பாத்துக்கலாம் சிருஷ்டி வித்தியமானம் வஸ்து நாயத்தை வித்தியமானத்வாதே ஆத்மவத்து அப்படி போட்டிருக்க ஆத்மாவை போல அப்படின்னு சொல்லி நியாய மதத்தினர் சாங்கிய மதத்தினருக்கு இருப்பது தோன்றாது இப்படி போட்டு இருப்பது தோன்றாது இருப்பதால் ஏன்னா இருப்பது தோன்றாது அதான் எப்பவுமே இருக்க இருப்பது தோன்றாது இருப்பதால் ஆத்மாவை போல ஆத்மா யாண்டும் இருப்பது அது ஒரு நாளும் தோன்றாதது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அதனால ஆத்மாவை போல அப்புறம் அடுத்ததுன்னா இல்லாதது தோன்றாது இல்லாதது தோன்றாது இல்லாததால் எப்படின்னா முயல் கொம்பை போல புரிஞ்சு மண்ணி குடத்தை பாக்கு மண்ணாக்குறோம் நகைய பாக்கிறது இல்ல தங்கத்தை பாக்கிறோம் அலைய பாக்குறது இல்ல தண்ணீரை பாக்கிறோம் நீ என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோ கடல் சொல்லு கிணறுன்னு சொல்லு குளம்னு சொல்லு குட்டைன்னு சொல்லு எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறது என்னது தண்ணிக்கு தானே பேர் வச்சிருக்கே எல்லாம் தான் குளத்துக்குள்ள இருந்தா குள தண்ணீருங்கிற பெரிய ஏரிக்குள்ள இருந்தா ஏரி தண்ணீருங்கிற ஆற்றில ஓடினா நதி தண்ணீர்ன்னு சொல்ற கடல்ல பெருசா சேர்ந்து இருந்தா ஆனா எல்லாம் தண்ணீர் வெறும் சொற்கள் தானே நான் தண்ணீரையே பார்க்கிறேன் நான் தங்கத்தையே பார்க்கிறேன் நான் மண்ணையே பார்க்கிறேன் நான் நூலையே பார்க்கிறேன் என்னவெனால் திருஷ்டாந்தத்தெல்லாம் போட்டும் நூலையே பார்க்கிறேன் நீ ஆடையை பார்க்கிறாய் நான் நூலை பார்க்கிறேன் அது நீ உலகத்தை படைப்பை பார்க்கிறாய் நான் பரம்பொருளை பார்க்கிறேன் பரம்பொருள் தோன்றவும் இல்லை மறையப்போவதும் இல்லை உலகம் தோன்றவும் இல்லை உலகம் மறைய போவதும் மறக்க கூடாது அது வர்த்தமான அந்த ஸ்லோகத்தை மறந்துறாயும் எத்தனா நம்பர் ஸ்லோகம் பார்த்து வர்த்தமான முடிய போறதுல எழுதி எப்ப சுவாமி முடியும்னா என்னத்துக்கு முடியும் ஆரம்பமே இல்லங்குறவ முடிவெங்க ஆரம்பமே இல்லையே அப்படி எங்க இருக்க போறது இப்படியேதான் சொல்ல போறோம் உங்கள் பொறுமையை முடிந்தவரை சோதிப்பதென்று முடிவெடுத்து விட்டோம் நீங்கள் எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கீங்கன்னு நான் பார்க்கறது நானும் எவ்வளவு பொறுமையா சொல்றேன் நானும் பார்த்துவிடு ரெண்டு பேரும் பொறுமையை சோதிச்சுக்க போகிறோம் பரஸ்பரம் பொறுமையை சோதித்துக் கொள்ள எந்த அப்படி போட்ட வேண்டும் பரஸ்பரம் பொறுமையை சோதிச்சுக்க போகிறோம் பாருங்கள் நீங்க சுவாமியை சொல்லிட்டா போரும் பரவாயில்ல சிருஷ்டி இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா ஆளப்படுங்க ஆளப்படுங்க நான் விட தயார் அவர் விட மாட்டேங்கிறார் நமக்கு வந்து மனநம் சரியா அவர் நினைக்கிறார் இது சரியா இல்லைன்னா அப்புறம் ஆடி போயிடும் யாரா கேட்பா இல்லாட்டி உனக்கே திடீர்னு சந்தேகம் வந்துடும் உனக்கு ஜென்மத்துக்கும் சந்தேகம் வராம இருக்கிறது நான் ஒரு வழி பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி ஒன்னு ரெண்டு வரும் இனிமே இந்த பக்கமே வர்றதில்ல வேற வரது போகணும் ரெண்டு படிக்கணும் அடுத்த ஸ்லோகம் இதெல்லாம் இருபத்தொன்னு ஸ்லோகம் அத்வைத பிரகரணம் மூன்றாவது பிரகடனத்துல பார்த்தது அஜாத்தர் மோ மத்தியம் கச்சமேஷிய அஜாத்தமிதினோய ஜத்தியவாதிகள் <maryatam> வாதின ஜிம் இச்சந்தி ஜாம் இச்சந்தி அந்த ஸ்லோகத்துக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் அங்கே பாவஸ்ய இங்கே தர்மஸ் அத்வைத்த பிரகரணத்தில் இருபதாவது ஸ்லோகத்தில் அஜாத்திவ பாவஸ் இங்கே தர்மஸ் தர்மஸ் ஜாதிம் இச்சந்தி இவர்கள் ஜீவன் தோன்றியதாக கருதுகிறார்கள் இது ரொம்ப முக்கியம் தர்மசியன்னா ஜீவச ஏற்கனவே சொன்னதுதான் நீங்க நிச்சயமா ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு அதுவும் இந்த மாதிரி டெக்ஸ்ட் நமக்கு ஞாபகம் இருக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கு அதுலேயே ஊரினால் ஒழிய இது ஞாபகத்துல இருக்காது தர்மஸ்ய ஜாத்தியின் இந்த ஜீவனுக்கு பிறப்பை விரும்புகிறார்கள் ஜீவன் தோன்றினான் ஜீவன் தோன்றினான் இதான் ஜெகத்தும் சரி தர்மசிய போட்டிருக்கும் போட்டதுனால தப்பு இல்லை இல்லாத படைப்பை தோன்றியதாக கருதுகிறார்கள் இல்லாத படைப்பை பிறந்ததாக படைக்கப்பட்டதாக கருதுகிறார்கள் படைப்பே இல்லை அப்ப புறக்கவே இல்லைங்கிற புறக்கவே இல்லை எங்கு அதேதான் நஜாயத்தை பிரியத்தைவா கதாச்சிதான் அங்க சாதாரணமா யோசிச்சிருப்போம் இங்க அப்படி இல்லை ஆழத்துக்கு போறாரு தர்மசிய வாதினஹா தர்மசிய ஜாத்தி இச்சந்தி என்ன அர்த்தம் அவர்கள் தர்க்கத்தை வைத்து கொண்டு ஜீவனுக்கு பிறப்பை விரும்புகிறார்கள் ஜீவனுக்கு பிறப்பை விரும்புகிறார்கள் சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்கிறது இந்த ஜீவனை பற்றி அஜாத்தகா என்று சொல்லி இருக்கிறது இவன் ஒருபொழுதும் பிறவாதவன் என்று சொல்லி இருக்கிறது பிறவாதவன் என்று சொல்லி இருக்கிற ஜீவனை பிறந்தவனாக கருத என்று இவர்கள் கருதுகிறார்களே என்னே அறியாமை இப்படி நம்ம பாஷையில் சொல்லுங்கள் என்னே அறியாமை பிறவாதவனை பிறந்ததாக நினைக்கிறார்களே பிறவாதவனை பிறந்ததாக கருதுகிறார்கள் இது ஒரு கதை சொல்லுறாங்க அதாவது பரமாத்மா இப்ப இன்னொரு கருத்து இது ரொம்ப பலமான ஒரு கருத்து பரமாத்மா ஜீவாத்மாவாக ஆகியிருக்கிறார் பிக்கம் அப்படிங்கிறாங்க இல்லையா பிக்கம் பிக்கமிங் அவர் கடவுள் வந்து பரமாத்மா அவர் என்ன சொன்னார் என்ன பண்ணுகிறார்கள் அப்படி சொல்லி இருக்காரு அப்படின்னு நினைச்சு சொல்லுகிறார்கள் அந்த மந்திரத்தை சொல்லலை தர்க்கத்தை வச்சுட்டே சொல்றாங்க நம்ம பிறந்திருக்கோமே தெரியுறத நமக்கு பிறப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம வந்து தோன்றி இருக்கிறோம் நம்ம வந்து சத்தா அசத்தா கேள்வி நம்ம வந்து சத்தா அசத்த புரியலன்னா அசத்து தான் சத்து தோன்றியதா சத்து தோன்றியதா அசத்து தோன்றியதா எப்படி சொல்லுவீங்க சத்து தோன்றியா இப்பதான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போறோம் சத்து தோன்றுமா அசத்து தோன்றுமா சத்து தோன்றவே தோன்றாது சத்தா இருப்பதா அசத்து தோன்ற முடியாது அசத்தா இருப்பதா ஆத்மாவை போல உயல் கொம்பை போல நம்ம இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம அசத்தா சத்தா இதனாலதான் இன்னொரு குரூப் வந்தது சதசத்துன்னு வச்சுட்டா என்ன வம்பே இல்லை உனக்கு பாதி எனக்கு பாதி சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் இது ஒரு குரூப் சத்து அசத்து சேர்த்து சதசத்தாவே வச்சுடுவோமே சைவ சித்தாந்த சதசத்து அசத்து உடம்பு அசத்த உடம்பு அசத்து ஆத்மா ஜீவாத்மா சத்து ஆஹா சத்தும் அசத்தும் சேர்ந்ததுனால இது சதசத்து இத சிதசித்து அப்புறம் துக்கானம் போட்டுக்கணும் ரெண்டையும் போட்டுக்கணும் சதசத்து சிதச்சித்து துக்கானந்தம் எல்லாம் சேர்ந்து அது என்னத்துக்கு படித்து தெரிஞ்சுக்கணும் அதுதான் தெரியுமே அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லைப்பா சதசத்து சிதச்சித்து சுகதுக்கம் எல்லாம் சேர்ந்து தானே இருக்கு ஆனந்தம் துக்கம் சத்து அசத்து சித்து அச்சித்து அப்படி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாமா ஒரே நேரத்தில் ரெண்டும் சேராது இருளும் ஒளியும் போல விஷம சத்தா இருள் இருக்கும் இடத்தில் ஒளிக்கு இடம் இல்லை ஒளி இருக்கும் இடத்தில் இருளுக்கு இடம் இல்லை சத்து இருக்கும் இடத்தில் அசத்திற்கு இடம் அசத்திருக்கும் இடத்தில் அசத்தெங்கும் இருக்கப்படும் இடத்தில் சத்துக்கு இடம் இல்லை இப்படிதான் நீங்க புரிஞ்சு தர்மசாத்தியும் தர்மத்துக்கு ஜாத்தியை விரும்புகிறார்கள் இப்படி சொல்லுவோம் என்ன நமக்கு நிறைய கதையெல்லாம் இருக்கு பரமாத்மா பரமாத்மான்னு இருக்கார் அந்த பரமாத்மா அந்த பரமாத்மா என்ன யா அல்லா என்ன அந்த பரமாத்மா யா அல்லா ஃபாதர் இன் ஹெவன் அப்புறம் வந்து வைகுண்ட லோக அதிபதி விஷ்ணு அப்புறம் கைலாச அதிபதி சிவன் அபராஜிதா லோகத்தில் பராசக்தி ஜெகன் மாதா பராசக்தி இருக்கிறாள் இப்படி எல்லாம் அந்த அவள்கிட்ட தான் நம்ம அவள் அவள் அவள் தான் என்ன ஆகிட்டான்னா அவ தான் ஊனாகி வீராகி பாட்டெல்லாம் இருக்கு நம்மள்கிட்ட ஊனாகி உயிராகி அவர் தான் வந்து அப்படி நம்ம சிந்தனைகள் இருக்கு அதை தான் சொல்றாரு தோன்றி விட்டார் அதாவது பரமாத்மா ஜீவாத்மாவா ஆயிட்டார் அப்புறம் என்ன பண்ண போறார் திரும்பவும் ஜீவாத்மா பரமாத்மாவாக ஆக போறார் ஒரு காலத்துல வந்து சிஷ்டி காலத்துல ஜீவாத்மாவை ஆயிட்டார் அப்புறம் வந்து லய காலத்துல பழையபடியும் பரமாத்மாவா ஆயிட போறார் அப்படி ஒரு கருத்து இருக்கு பரமாத்மா அப்புறம் ஜீவாத்மா பரமாத்மாவை நினைக்கணும் இது எப்படி கொஞ்சம் கஷ்டம் வேற பரமாத்மாவே ஜீவாத்மாவா ஆயி ஜீவாத் ஞாபகம் வச்சுங்க பக்தி துவைதம் எல்லாம் இங்க ஆடின்ருக்கு அதனால அதை பத்தியே போய் நினைக்காங்க அப்புறம் பக்தி போய் சூப்பர் அதெல்லாம் வியாவகாரிக திருஷ்டி முழுக்க இது பாரமார்த்திக விசாரம் அப்போ என்னென்னா பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மா என்ன பண்ணுறார் திரும்ப பரமாத்மாவை நினச்சி நினச்சி நினச்சி நம்ம கடவுளுக்கே இதெல்லாம் வச்சுருக்கோம் பரமாத்மாவே ராமனா பிறந்தார் கிருஷ்ணரா பிறந்தார் அப்புறம் அவரே பரமாத்மா அப்போ ராமரே பூஜை பண்ணின ராமர் இதும்பான் கிருஷ்ணரே பூஜை பண்ணின கிருஷ்ணர் இந்த இந்த விக்கிரகம் இருக்கு இது வந்து துவாரகையில கிருஷ்ணரே பூஜை பண்ணின தன்னை தன்னை தானே பூஜை பண்ணின விக்கிரவம் அந்த விக்கிரகம்தான் உடுப்பியில இருக்கு அந்த விக்கிரகம் தான் வந்திருக்கு கிருஷ்ணரே தன்னை பண்ணினாரப்பா அப்படி பூஜை பண்ணி என்ன ஆயிட்டார் தானே தான் ஆயிட்ட அதுவா ஆயிட்ட இதெல்லாம் வந்து ஒரு லெவலில் கேட்கற போது ஆமாமான்னு வண்டே ஆட்டுவோம் கேட்கற போது நமக்கு ஆமாமா அப்படி ஏதோ நமக்கு எத்தனையோ வீட்டு ப்ராப்ளத்தை மறக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிகிட்டுருங்கோ அப்படி பூஜை பண்ணார் இதை பண்ணார் இது பண்ணால் சொல்லிகிட்டே இருக்கும் நாங்களும் கேட்டுகிட்டே இருக்கோம் ஏதோ ஒன்று எங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் வேணும் என்டர்டைன்மெண்ட் வேணும் இல்லாட்டி ஏதாவது தேவையில்லா இல்லாமல் நினச்சி குழப்பமாக இருக்கும் அதுக்கு டிவி பார்க்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை அது இன்னொரு சம்சாரத்தை இந்த சம்சாரம் போலேன்னா அது வேறையாது இது மாதிரி ஏதாவது சொல்லின்றிருங்கோ கேட்டுருக்கோம் அப்படியே சொல்லுவோம் கிருஷ்ணர் பூஜை பண்ணார் ராமரே ராமரை பூஜை பண்ணார் சிவனே சிவனை பூஜை பண்ணார் அவரே அப்படியே கட்டினு அதை வச்சாருங்க சொல்லப்பா கதையெல்லாம் சொல்ல ஆஹ் பரமாத்மாவே ஜீவாத்மாவா வந்துட்டார் அப்புறம் ஜீவாத்மாவா இருக்கிற பரமாத்மா திரும்பவும் பரமாத்மா நிலையை அடையிறார்னு சொல்லி புராண கதைகள் பல கதைகள் படிக்கிறோம் இன்னும் இதை விட ரொம்ப இதுன்னா பரமாத்மாவே ஜீவாத்மாவா ஆகிட்டாருங்கிறது சொல்றது ஒரு சின்ன கழகம் தான் ரொம்ப பெருசாகி ரொம்ப அதிகமா சொல்றது யாருன்னு கேட்டால் நாம் எல்லாரும் ஒரு காலத்தில் பரமாத்மா கிட்டே இருந்தோம் அவர் மடியிலே இருந்தோம் அப்புறம் என்னாச்சுன்னா அவரை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் விலகி வந்துட்டோம் இப்போ வந்து இப்படி கீழே வந்து அல்ப நிலைக்கு போயிட்டோம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாயிட்டோம் இப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப நம்ம பரமாத்மாவை நோக்கி நம்ம திரும்பணும் இப்போ உங்களை பார்த்து இப்படி சொல்லணும் என தெய்வீக குழந்தைகளே அப்படி சொல்லணும் நாம் எல்லோரும் ஒரு காலத்தில் தெய்வ நிலையில் இருந்தோம் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் தெய்வ நிலையில் இருந்தோம் அந்த நிலையிலிருந்து நழிவிட்டோம் சொன்னால் ஆமான்னு தோணும் ஆமா அந்த நிலையிலிருந்து நாம் எல்லோரும் நழிவிட்டோம் இப்பொழுது மிகவும் கீழா நிலைக்கு வந்து விட்டோம் இப்பொழுதாவது நாம் ஓரடியாவது எடுத்து வைத்தோமே ஆனால் அவரும் நம்மை நோக்கி பதினஞ்சு அடி எடுத்து வைப்பார் அப்புறம் நாம் என்ன பண்ணணும்னா அவரையே நீங்கள் எண்ணுங்கள் அவரையே பூஜை பண்ணுங்கள் வழிபாடு செய்யுங்கள் தோத்தறியுங்கள் மனமுருகி கேளுங்கள் அவரை நோக்கி செல்லுங்கள் அவர் தன் சிறகுகளாலே உங்களை மூடுவார் இடையிலடைய அதை சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு வாக்கியம் இருக்கு அவ்வளோதான் எனக்கு ரொம்ப தெரிய நினச்சிக்காய் அவர் தன்னுடைய அன்பு சிறகுகளாலே உங்களை எல்லாம் ஓடுவார் அப்புறம் அங்கே கொண்டு போய் அவர் லோகத்தில் பக்கத்திலே வச்சுக்கிட்டு உச்சி மோந்து எல்லாம் இருக்கு உச்சி மோந்து பார்த்து அப்படியே அழவனைச்சு வச்சுப்பார் அப்பப்போ விட்டுருவார் போய் சாப்பிடுவார் அப்படின்னா சொல்றார் கதையெல்லாம் இருக்கு நம்மளுக்கு இது மாதிரி பார்த்துட்டு தான் இதை எடுத்தா ஒரு சினிமாக்கார சினிமா எடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறே ஜீவாத்மா ஆயிட்டாரு கொள்கை பரமாத்மா கிட்ட இருந்து ஜீவாத்மா ரொம்ப தூரம் விலகி வந்துடுத்து பழையபடியும் பரமாத்மாவை தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பூஜை பண்ணி தியானம் பண்ணி பண்ணி பண்ணி ஒரு நாளைக்கு அந்த நிலைய அடைய இது எல்லாமே இங்கே வந்து அவருக்கு நீக்கிறது அதெல்லாம் கிடையாது பரமாத்மா ஒரு நாளும் ஜீவாத்மா ஆனதுன்னு கிடையாது ஜீவாத்மா ஒரு நாளும் பரமாத்மாவை தியானம் பண்ணி அடையிறது கிடையாது பந்தமே கிடையாது மோட்சமே கிடையாது நம் மோக்ஷத்தை அடையணுங்கிற எண்ணமே பந்தம் எப்படி இருக்கு பாருங்க இதுக்கு எதுக்கு முதல்ல இந்த பாடத்தை சொல்லியிருக்கலாமே நான் இந்த பாடத்தை சொல்லியிருந்தால் உனக்கு புரியாது நீ பந்த இருக்கே பந்தத்துல இருக்கிற நீயே இல்ல போயிடுவான் பண்ணணும் பந்தத்தை வர்ணனை பண்ணி அதுக்கப்புறம் மோக்ஷத்தை பத்தி பேசி கடைசியில என்ன சொல்லணும் சொன்னாலே புரியும் மோட்சம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை நீ நித்திய முக்தகா எப்பவுமே முக்தனா இருக்க உனக்கு பந்தம் வந்ததுன்னு நீ நினைக்கிறதே பெரிய தப்பு அப்பனா பந்தம் இருக்கு இந்த உலகம் எல்லாம் வாழ்க்கையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரிகிறதே நான் அது வந்து அஜ்ஞானம் இந்த அஜ்ஞானம் எப்போ வந்தது அப்படின்னு அடுத்த கேள்வி அப்படித்தானே கேட்போம் நம்ம சரி இந்த அஜ்யானம் எப்படி வந்தது சுவாமிஜி அதுக்காக பதில் சொல்லுவோம் அஜ்ஞானத்தினால்தான் பந்தம் இருக்குது இந்த அஜ்ஞானம் எப்படி வந்ததுன்னா அக்ஞானம் எப்படி வந்ததுன்னு தெரியாது ஆனால் அக்ஞானம் நீக்கிறதுக்கு வழி இருக்குது நீங்கள் அந்த அஜானத்தை கண்டுபிடிக்க முடியுமா அக்ஞானம் எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியுமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் கொஞ்சம் பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது இப்போ வந்து இந்த சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு சம்ஸ்கிருத அஜ்யானம் எப்போ வந்தது சம்ஸ்கிருத அஜ்யானம் எப்போ வந்ததுன்னா சம்ஸ்கிருதம் படிக்கிற வரைக்கும் சம்ஸ்கிருத அஜானம் இருக்கு சம்ஸ்கிருத அஜானம் சம்ஸ்கிருதம் படிக்கிற வரைக்கும் சமஸ்கிருத அஜ்யானம் போறதுக்கு வழி இருக்கா இல்லையா சம்ஸ்கிருத அஜ்யானம் எப்ப வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கா சம்ஸ்கிருத அஜானம் எப்ப வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு வழி இருக்கு தெரிஞ்சா நானும் பந்தத்துக்கு காரணமான அஜ்யானம் எப்ப வந்து சொல்லிடுவேன் நீ சொல்லு கண்டுஸ்கிருத அஜானம் எப்போ ஆரம்பிச்சது கண்டுபிடிச்சி எந்த பாஷைக்கு வேணாலும் எடுத்து இங்கிலீஷாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் தெரியலன்னாலும் எந்த பாஷைக்கு வேணாலும் எடுத்துங்கோ சைனீஸ் பாஷை எடுத்துங்கோ ஜப்பான் பாஷையை எடுத்துங்கோ எந்த பாஷை எடுத்தாலும் அந்த அஜ்ஞானம் எப்போ வந்துன்னு சொல்ல முடியுமா படிச்சே அஜ்ஞானம் போச்சு ஆகையினால அஜானம் எப்போ வந்ததுன்னு தெரியாது படித்த உடனே அஜ்யானம் போயிடுறது அதே மாதிரி சாஸ்திரத்தை படிச்ச உடனே அஜ்ஞானம் போறது தெரியுமே தவிர அஜானம் எப்ப வந்ததுன்னு ஆக மோக் அடையணும் கௌடபாதாச்சாரியர் கருத்தா இருக்க நம்ம மோக்ஷம் மோக்ஷம் சொல்ற சாலோக முக்தி சாரூப முக்தி சாமீப முக்தி சாயுஜ முக்தி அந்த முக்தி இந்த முக்தி ஆபேக்ஷிக மோக்ஷா அத்தியந்த மோக்ஷா எல்லாம் நிறைய சொற்களை எல்லாம் உபயோகப்படுத்துறோம் ஆனா வாஸ்தவமா மோக்ஷத்தை அடையணுங்கிற எண்ணத்திலிருந்து மோக்ஷம் அடையணும் புரியுது மோக்ஷத்தை அடையணுங்கிற எண்ணத்திலிருந்து மோட்சம் அடையணும் அதுக்குதான் உபாய சொல்லு ஆக அமதி இச்சந்தி அஜாத்திய தர்மஸ் தர்மஸ்னா ஜீவச ஜாதி இச்சந்தி கேச்சித் வாதின சதசத் வாதின ஜீவனுக்கு பிறப்பிற ஜீவன் மாத்திரம் இல்லை ஜீவன் ஜகத்து எதுக்குமே தோற்றம் கிடையாது ஏன் அப்படின்னா அஜாத்தோ ஹமிருத்தோ தர்மியத்தாம் கசமேஷ்யி அடுத்த வரையில் சொல்றது ஏற்கனவே படித்ததுனா திரும்ப நம்ம ஞாபகப்படுத்துகிறோம் உங்களுக்கு அது மறந்துருக்கலாம் இல்லாட்டி அது திரும்பவும் புதுசாக அதை யோசிக்க வேண்டி இருக்கும் நமக்கு இல்லை பிறவாத இரவாத பிறவாத இரவாத அமிர்தன என்ன அர்த்தம் இரவாத அஜாத்தன உபனிஷத்து என்ன சொல்றது ஜீவனுடைய ஸ்வரூபத்தை நஜாயத் கீதை வச்சு உப இது ஒரு கடோபனிஷத்து இருக்கு நஜாயத்தே மிரியத்தேவா விபஷ்டித்து விபஷ்டித்துனா சைதன்யம் ந ஜாயத்தே நம் மிரியத்தே ஆக அஜாத்தா அமிர்தா பிறவாத இரவாத தர்மஹான ஜீவன் பிறவாத இரவாத ஜீவன் மர்த்தியதாம் கச்சம் ஏஷ்யின்ற தன்மையை எப்படி பெறுவான் இறக்கவே போறதில்லை ஏன்னா பிறக்கவே இல்லை பிறவாதவன் எப்படி இரவான் இருப்ப இறக்கப் போகிறான் கசம் மர்த்தியதாம் ஏஷியதி ஆகவே இறப்பு கிடையாது இல்லை இறக்குற மாதிரி தெரியும் அது தோற்றம் உடலின் இறப்பை உன்னுடைய இறப்பாக கருதுவது அறியாமை தோற்றம் உடலின் உடலின் தோற்றத்தை உன்னுடைய தோற்றமாக கருதுவது உனது அறியாமை மனதின் தோற்றத்தை உன்னுடைய தோற்றமாக கருதுவது உன்னுடைய அறியாமை இது ஒரு அப்ரோச் பாருங்க மனசனுடைய தோற்றத்தை உன்னுடைய தோற்றமாக கருதுவது அறியாமை மனதின் ஒடுக்கத்தை உன்னுடைய ஒடுக்கமாக கருதுவது அறியாமை உடலின் தோற்றத்தையும் உடலின் ஒடுக்கத்தையும் உன்னுடைய தோற்றமாகவும் உன்னுடைய ஒடுக்கமாகவும் நீ கருதுவது மடமையிலும் மடமை எனவே உடல் தோன்றுவதும் உடல் மறைவதும் உள்ளம் தோன்றுவதும் உள்ளம் ஒடுங்குவதும் அது மாய காட்சி இந்திர ஜாலம் கனவு காணல் நீர் தான் இதுக்கு மேல ஸ்ட்ராங் டோஸ் இருக்குமா தெரியல இருக்கு அத்வைதத்தினுடைய பீக் உச்ச கட்டம் ஆனா இப்படி இப்படி எல்லாம் பல கோணங்கள்ல சொல்றது ஆங்கிள் பல பல ஆங்கிள் சொல்லி அத்வைதானுகிறார் இரண்டாவது வரியில என்ன சொன்னார் முதல் வரியில கருதுகிறார்கள் இந்த சதசத்காரியவாதிகள் சதசத்காரிய சத்காரியவாதிகள் அசத்காரியவாதிகள் இதற்கு பிறப்பை கருதுகின்றார்கள் பிறவாத இரவாத இந்த ஜீவனுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஜீவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்றார் பிறவாத இரவாத ஜீவனுக்கு பிறப்பு எப்படி உண்டா இறப்பு எப்படி உண்டாகும் அழிவு எப்படி உண்டாகும் நீங்கள் மர்த்தியதான் கதம் ஏஷியத்திங்கிறத என்ன போட்டுக்கணும் ஜாத்தி கதம் ஏஷ்ய ஜாத்தி தோற்றத்தையும் மறைவையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு விளக்கம் சொல்றார் அடுத்த பாடல் அடுத்த ஸ்லோகத்தில் ியாவிிவிஷியம <noi> பிரியாவது விளக்கி சொல்ற அமிர்தம் மத்தியம் நவீன அமேவ அதாவது இரவாதது இரக்காது எப்படி சொல்றோம் இரவாதது இரக்காது அது இரவாததி நாள் கொஞ்சம் எனக்கே சொல்றதுக்கு ஒரு மாதிரி என்ன பண்றதுல திருக்குறள் ஆரம்பிக்க முடியுமா நடுவிகந்தாம் ஆக்கத்தை நன்றே தரணும் நடுவிகந்த அன்றே ஒழிய விடல் அப்படின்னு கேள்வியா சொல்ல முடியுமா வேற ஏதாவது சொல்ல முடியுமா இதைத்தான் சொல்ல முடியும் அமிர்தம் மழியாதது ஒரு நாளும்டையதால் அழிவது ஒரு நாளும் அழியாததாக ஆகாது ஏனென்றால் அது அழிவதால் அதனால ஒரு நாள் அது நடக்காது அக்னியினுடைய உஷ்ணம் போல சுவாவம் இன்னொன்றாக மாறுவது என்பது ஒரு பொழுதும் இல்லவே இல்லை பிரகிருத்தி இரவாதது அப்படிங்கிற ஒரு ஸ்வபாவம் இருந்ததுன்னு சொன்னா அமிர்தம் அமிர்தஸ்வரூபம் அமிர்தஸ்வபா அமிர்த பிரகிருத்தி ஸ்வரூபம் ஸ்வபாவம் பிரகிருத்தி எல்லாம் ஒண்ணுதான் தர்ம அது இடத்துக்கு இடம் மாறும் சில இடத்துல சுவாவம் சொல்லுவோம் சில இடத்துல ஸ்வரூபம் சொல்லுவோம் சில இடத்துல பிரகிருத்தி சொல்லுவோம் சில இடத்துல தர்மம் சொல்லுவோம் கிருஷ்ணன் கூட சொல்றாரு பாருங்கள் அபரேயம்யாம் பிரகிருத்தே பராம் பராப்ரகிருத்தார் பராப்ரகிருத்தின்னா மாற்றம் நான் சொல்ல முடியும் பிரகிருத்தின்னா அந்த இடத்துல சைத்தன்யம் தான் பராப் பிரகிரு சுத்த சைத்தன்யத்துக்கு தான் பராப் பிரகிரு பிரகிருபாவா பிரகிருகே அந்நாபாவசேன்னு போடுகணும் பிரகிருகே என்னென்ன அர்த்தம் ஸ்வரூபத்திற்கு அந்நாபா தன்னுடைய தன்மையிலிருந்து நழுவது ஸ்வரூபமானது தன்னுடைய தன்மையிலிருந்து நழுவது என்பது ஒரு பொழுதும் நிகழாது ந கதஞ்சித் பவிஷியத்து எப்படி ஆயினும் எந்த இடத்திலாயினும் எப்படி ஆயினும் எக்காலத்தில் ஆயினும் நிகழாது நெருப்பின் சுடும் தன்மை அதுதான் உதாரணமா வச்சிருக்காங்க பிரகாசம் ஒரு நாளும் மாறாது நெருப்பினுடைய உஷ்ணம் ஒரு நாளும் மாறாது என்ன நெருப்பினுடைய சூட ஐஸ்கிரீம் கொண்டாங்கன்னா கொடுக்க முடியுமா சூட ஐஸ்கிரீம் கொண்டு வாங்கன்னு சொன்னா நடக்குமா அது எப்படி நடக்காதோ அது மாதிரி அமிர்தம் ஒரு நாளும் இந்த ஆத்மாவே வச்சு அதைத்தான் பேசிட்டே இருக்கு தொம்பதந்தான் அவருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் யாருக்கு இந்த தொம்பதன் தான் ஏன்னா சர்வம் பிரம்ம ஓங்காரஹ இதம் சர்வம் இதம் சர்வம் பிரம்ம அயமாத்மா பிரம்மா சோயமாத்மா சதுஷ்பா அப்புறம் கடைசியில ச ஆத்மா சவிஜேய ஆத்மனா ஆத்மானம் சம்விசதி இது மாத்திரம் ஞாபகம் இருந்து வச்சுங்க மாண்டூக்கிய உபனிஷத் நமக்கு பரிபூர்ண பிரயோஜனத்தை உடையது அந்த மாண்டூக்கிய உபனிஷத்தினுடைய முதல் மந்திரம் இரண்டாவது மந்திரம் ஏழாவது மந்திரம் பன்னெண்டாவது மந்திரம் நீங்க பரவாயில்லை போயிட்டு போற இந்த நாலு மந்திரத்தை நல்லா வச்சுக்கொண்டு அர்த்தத்தை ஒரு நாடு மாற இப்போ செத்து போயிட்டார் ஒருத்தர் செத்து போயிட்டார் குழியில போட்டு மூடிட்டோம் அவர் மண்ணாயிட்டார் சொல்லுவோம் ஒரு மண்ணிட்டாருமா அது மழிதம் தானே உடம்பு மனுஷனுக்கு என்ன தெரியுமோ மர்த்தியா நாம் உப்பேத்திய மர்த்திய மர்த்தியா அழியக்கூடிய சரீரத்தோட சேர்ந்து மர்த்தியான்னு நமக்கு பேர் சொல்ல வந்தேன் சாம்பல் ஆயிட்டான் செத்து போயிட்டான் சாம்பல் ஆயிட்டான்னு சொல்லுவோம் தலைமுடி வந்து நிறச்சு போச்சுன்னு வச்சுங்களேன் அது ஒண்ணு அழிஞ்சிட்டான் சொல்ல மாட்டேன் அவன் சாம்பலாக மாறி விட்டான் இப்ப முதியனாக மாறிவிட்டான் அப்படி சொல்லலாம் ஏன்னா உடம்புக்கு இளமை இருக்கு முதுமை இருக்கு ஆனா மர்த்தியதாம் மர்த்தியம் மர்த்தியமே அமிர்தம் அமிர்தமேவ ஆகையினால மர்த்தியம் நகாபி கதஞ்சி அம அமிர்தம் நபத்தி அமிர்தம் நகாபி ந கதஞ்சி மர்த்தியம் பதி அப்படின்னு சரி இதனால என்ன கிடைச்சதுன்னா நாளைக்கு பார்க்கலாம் காலம்பறை அது சொல்லணும்னு நினைச்சேன் இனிமே முடிக்கிற போது சொல்லிடுவோம் ஈஸ்வரோ குருமே மூர்த்தி பேத விபாகினே வியோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்த ஜே நமஹாம் ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வா்த்தையன் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஷாந்திஷா ஹரி ஓம் ஆதிகுநாமி ஜகன்மாத்த புவனேஸ்வரிதேவிக்கீ சூஸ்வீ